الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد يقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وُذَلِّقُ لَكُمْ رِسَالاتِ رَبِّي وَأَنْصَحُ لَكُمْ وَأَعْلَمُ مِنَ اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ وَقَالَ أَيْضًا وَجَاءَ رَجُلٌ مِنْ أَقْصَرِ الْمَدِينَةِ يَسْعَى قَالَ يَا مُوسَى إِنَّ الْمَلَأَ يَأْتَمِرُونَ بِكَ فاخرج اليك قتلوك فاخرج انني لك من الناصحين صدق الله العظيم النبي رقية فمن الداري رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحه قلنا لمن يا رسول الله قال لله و لكتابه و لرسوله و لأئمة المسلمين و عامتهم رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم فهلنيتم الله سبحانه وتعالى ورونك ورطاهم صلاتم صلامم إذن نبي محمد صلى الله عليه وسلم ورغ الميدم النار والكي والمرائح علي أنوا ونواه ادتنا دنده உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு நமது வாழ்க்கையில் அடித்து நடக்குமாறு ஏற்கிறானோ அப்படியான கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் இத்தகு ஹைசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இன்று நபர்களுக்கிடையிலாக இருக்கலாம் இரண்டு குடும்பங்களுக்கு இருக்கலாம் இரண்டு குழுக்கள் குழுக்களுக்கு இடையிலாக இருக்கலாம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலாக இருக்கலாம் பிரச்சினைகளுக்கும் குரோதங்களுக்கும் மோதல்களுக்கும் பொறாமை வஞ்சகங்களுக்கும் பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது ஒரு தன்மை இல்லாததுதான் பிரதானமான காரணம் அந்த தன்மை எப்படிப்பட்ட தன்மை என்றால் அதுதான் தீன் என்று வர்ணிக்கப்பட்ட தன்மை அந்த தன்மை நவிமார்களுடைய ரசோல்மார்களுடைய ஒரு சிறப்பான பண்பு நல்லடியார்களுடைய ஒரு ஆள் மனதிலே பதிந்திருந்த உன்னதமான ஒரு குணம் அதுதான் கண்டியமானவர்களே இன்னும் ஒரு வார்த்தையிலே என்ன நசிஹத் என்றால் பிறருக்கு நலவு நாடுவது பிறருக்கு நலம் திரும்புவது பிறருக்கு கொண்ட உரிமையை நூற்றுக்கு நூறு பாதுகாத்து கொடுப்பது இன்னும் ஒரு வசனத்திலே சொல்வதாக இருந்தால் பிறருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிறருடைய உரிமைகளிலே மிக பக்குவமாக செயல்படுவது பிறருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும் பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவை உண்டு பண்ணக்கூடிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை முட்டும் தவிர்த்து நடக்க வேண்டும் இரண்டு குடான் வசனங்களை ஓதினேன் நான்கு ரசூல் மாடுகளுடைய வார்த்தை விவரிக்கிறான் விவரிக்கிறான் சூழத்தில் ஆறாவது அறுபத்தி வசனம் நான் ஓதிய வசனம் லூ ஹலே நான் உங்களுக்கு ஒரு நலம் விரும்பியாக செயல்படுகிறேன் நான் உங்களுடைய எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு தெரியாத பலவடையின் அதே சூறாவில் அறுபத்தி எட்டாவது வசனம் பூதழிசலாம் நான் என்னுடைய இறைவனுடைய தூதுகளை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் நான் உங்களுக்கு நலம் விரும்புகிறேன் நான் உங்களுக்கு ஒரு நலம் விரும்பி நம்பிக்கையான ஒரு நலம் விரும்பி அதே சூறாவில் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் நான் உங்களுக்கு நலம் விரும்புகிறேன் நான் உங்களுக்கு நலவு நாடுகிறேன் அதே போன்று மனுடே சாதி நான் உங்களுக்கு நலம் விரும்புகிறேன் நான் உங்களுக்கு நலம் விரும்பியாக செயல்படுகிறேன் ஆனால் நீங்களினுடைய புத்திமதிகளையும் வழிகாட்டல்களையும் எடுத்து நடப்பதில்லை அப்படியான கூட்டத்தார் விடயத்திலே நான் இப்படி கை முடியும் சூரத்தில் ஆறாவது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு நான்கு வசனங்களிலும் நசீஹத் தெளிவாக சொல்லப்படுகிறது அன்பானவர்களே இன்னும் ஒரு ஆயிரத்தை ஓதினேன் மூசா அலை சலாத்துடைய காலத்தில் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கூட்டம் நடவடிக்கை பொழுது கொலை திட்டம் தீட்டுகின்ற பொழுது அவர் வந்து சொன்னார் கூட்டத்தார் உங்களுக்கு திட்டம் தீட்டுகிறார்கள் இயக்கு உங்களை கொலை செய்வதற்காக நீங்கள் இங்கிருந்து எகிப்திலிருந்து மிசரில் இருந்து நீங்கள் வெளியாக வேண்டும் நான் உங்களுக்கு நரம்பிரும்பியாக இருக்கிறேன் அட்வைஸை நீங்கள் கேட்டு செயல்பட வேண்டும் அவர்கள் தான் மதியனுக்கு செல்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஒரு ஹதீஸை சொன்னேன் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் முகமது தீன் என்றாலே பிறருக்கு நனவு நாடுவது பிறருக்காக பாசிட்டிவான ஆக்டிவிட்டிஸ்களை செய்வது பிறருடைய விடயத்திலே நல்லெண்ணம் கொள்வது பிறருடைய விடயத்திலே தாராள தன்மையோடு செயல்படுவது யார் யாருக்கு செயல்பட வேண்டும் யார சூழல்லா அல்லாவுக்காக அல்லாவுடைய கட்டளையை முட்டும் ஒழுங்காக ஏற்றி நான் அடியான் என்பதை நிரூபிக்க வேண்டும் இரண்டாவது அல்லாவுடைய வேதம் குரானுக்கு குரானுடைய உரிமைகளை பேண வேண்டும் மூன்றாவது அல்லாவுடைய ரசோலுக்கு சொல்லி அவர்களுக்கு அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய அன்பை அல்லாவுக்கு அடுத்த அன்பாக கண்ணியமாக உள்ளத்திலே கொள்ள வேண்டும் நான்காவது ஒலி ஐமத்தில் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் பொறுப்புதாரிகள் ஐந்தாவது பொதுமக்கள் இவர்கள் அனைவர்களுக்கு ஒரு நலம் விரும்பியாக நீங்கள் செயல்பட வேண்டும் மூன்று விடயங்களை சுருக்கமாக நான்காவது விடயத்தை சற்று விரிவாக ஐந்தாவது விடயத்தை மிக விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் தலைமைத்துவம் இரண்டு வகை மார்க்கத்துடைய தலைமைத்துவம் நாட்டுடைய தலைமைத்துவம் கண்ணியமரளி அல் இமாமத்து உள்ள தலைமைத்துவத்தில் முன்னணி வகிக்கின்றவர்கள் தான் உளமாக்கல் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மாண்பையும் மரியாதையையும் விவரிக்கின்ற ஒரு ஹதீஸை சொல்லி அடுத்த தலைப்பை நான் தொடர்கிறேன் ஹதீசுடைய ஆரம்பமே இப்படிப்பட்ட பண்பு இல்லாதவர்கள் எங்களை சேர முடியாது எங்களுடைய பட்டியலிலே இடம்பெற முடியாது யார் மல்லம் ஹம் சபீரனாக்கர் கபீரனா யார் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவர் சிறியவர்களை மதிக்காதவர் எங்களுடைய ஆளுங்களுடைய மாண்புகளையும் மரியாதைகளையும் புரிந்து நடக்காதவர் எங்களுடைய பட்டியலிலே சேர முடியாது அன்பானவர்களே பொதுமக்கள் என்றால் நாலா திசையிலும் இருக்கக்கூடியவர்கள் நசீஹத்துக்குரியவர்கள் ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக ஒவ்வொரு விடயங்களை தொட்டிக்காட்டிச் செல்கிறேன் முகமது சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நலம் விரும்பியாக செயல்பட்டார்கள் மியாராஜுடைய பயணத்திலே இரண்டு பானங்கள் கொடுக்கப்படுகின்றன ஒன்று மது இன்னும் ஒன்று பால் அந்த நேரத்தில் மது பானம் ஹராம் கிடையாது அந்த நேரத்தில் எதை குடித்தாலும் குற்றம் கிடையாது ஆனால் முகமது சல்லா அலுவலி செல்லம் பால் கோப்பை எடுத்து அருந்தினார்கள் சொன்னார்கள் இயற்கையான உங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது மதுக்கோப்பையை எடுத்து மதுபானத்தை நீங்கள் அருந்து இருந்தால் உம்மது உங்களுடைய சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும் எனவே யாராஜுடைய பயணத்திலே தொழுகை எடுக்க முன்னால் நபி சல்லாஸ்வலாம் அவர்கள் சமூகத்திற்கு நலம் விரும்புகிறார்கள் போதை வஸ்து பாவனையில் என்னுடைய சமுதாயம் ஈடுபடக்கூடாது அன்பானவர்களே ஐம்பது நேரம் தொழுகை எல்லாம் கொடுக்கிறான் இடையிலே மூசா அலைசராத்தை சந்திக்கிறார்கள் என்ன தந்தான் அல்ல தொழுகையை தந்தான் எத்தனை நேரங்கள் ஐம்பது நேரங்கள் உங்களுடைய உம்மத் அதை நிறைவேற்ற சக்தி பெற மாட்டார்கள் குறைத்து கேளுங்கள் ஐந்து ஐந்தாக குறைக்கிறார்கள் நாற்பத்தி ஐந்து நாப்பது முப்பத்தி ஐந்து முப்பது கண்ணியமனி ஒன்பது தடவைகள் மேனதிகமாக அல்லாஹுடம் போய் வந்தார்கள் உம்மத்துக்காக தொழுகையை குறைத்து கேட்க ஐந்தோடு வந்த பொழுதும் மூசாதை செலாத்தினார்கள் ஐந்தையும் செய்வதும் அவர்களுக்கு சிரமம் குறைத்து கேளுங்கள் நான் அல்லாஹ்விடம் ஐந்தையும் குறைத்து கேட்க வெட்கப்படுகிறேன் தொழுகையை குறைத்து நம்மது நடவு நாடினார்கள் அதுக்காக ஒன்பது தடவைகள் போய் வந்தார்கள் போவதற்கும் வருவதற்கும் பதினெட்டு தடவைகள் முதலாவது தடவை போவதற்கு இரண்டு தடவைகள் இருபது தடவைகள் பயணித்தார்கள் அல்லாஹாவை சந்தித்தார்கள் நம்மீது கொண்ட ஒரு நல்லெண்ணம் நம்மீது கொண்ட அன்பு நமக்கு நாடிய நலவு அதே போன்று கண்ணியமானவர்களே ஒவ்வொரு சட்டத்திலும் சமூகத்துடைய நலனை பார்த்தார்கள் சமூகத்துடைய நலனை முகமது சல்லா சொல்லம் அவர்கள் பார்த்தார்கள் எந்த சொன்னால் ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு நபரையும் நபர்களுடைய தவறுகளையும் நரவு நாடி கண்ணியமாக வழிகாட்டினார்கள் சுருக்கமாக விடயத்தை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன் தெரிந்த நிகழ்வுகள் தான் என்னுடைய தலைப்போடு நான் அதை இணைத்து முன்வைக்கிறேன் ஒருவர் உதவு செய்து விட்டு வருகிறார் உதவு செய்து விட்டு வந்த மனிதரை உதவுடைய உறுப்புகளை நோற்றமிடுகிறார்கள் அந்த உதவுடைய உறுப்பினர் குதிரால் பகுதியில் தண்ணீர் படாமல் ஒரு நாணயத்துடைய அளவு தண்ணீர் படாமல் பொழுது சகோதரரே நீங்கள் சென்று வை மேட்டிக் கொண்டு வாருங்கள் நீங்கள் சரியாக வது செய்யவில்லை விமர்சிக்கவில்லை சொல்லவில்லை நபி நான் இருக்கிறேன் ரசூல் நான் இருக்கிறேன் என்னோட படிக்க தெரியாதா உங்களுக்கு அதை படித்து சரியாக செய்ய தெரியாதா நான் இருக்கும் பொழுது வதுவை குலையாக செய்கிறீர்கள் என்று நான்கு பேருக்கு முன்னால் நாற்பது பேருக்கு முன்னால் விமர்சிக்கவில்லை அவருடைய மைனஸை பார்க்கவில்லை அது எப்படி பிளஸ் ஆக குறையை எப்படி நிறைய மாற்றுவது மாற்றி கொடுத்தார்கள் ஒருவர் சொல்கிறார் அசைந்து அசைந்து தொழுகிறார் பிழையாக சொல்கிறார் சகோதரரே சென்று மீண்டும் சொல்லுங்கள் மீண்டும் சொலுதார் இல்லையா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு முறையாக சொல்லவில்லை மீண்டும் சொல்லுங்கள் மீண்டும் தொழுதார் மூன்றாவது தலைவரையும் சொன்னார்கள் மீண்டும் தொழுகையை ரிப்பீட் பண்ணுங்கள் மீண்டும் மீட்டினார் நான்காவது தலைவையும் சொன்னார்கள் நீங்கள் இன்னும் சரியாக தொலைவில்லை பிராக்டிஸ் பண்ணுங்கள் யார சூழற்க தெரிந்த தொழுகை இதுதான் இதற்கங்கால் சரியான ஒரு தொழுகை இருந்தால் எனக்கு நீங்கள் கற்றுச்சாருங்கள் தொழுகைகளை பிழையாக தொழுதவருடைய சம்பவம் ஹதீஸ் கிரந்தங்களில் தொலுகையுடைய பாடத்தில் பதியப்படாத ஒரு கிதாப் இருக்காது தன்னுடைய தொழுகையை பிழையாகவும் தவறாகவும் தொழுதவருடைய ஹதீஸ் என்றுதான் அதுக்கு தலைப்பு முழு சிபத்து என்பார்கள் முழு மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஹதீஸாக அந்த ஹதீஸ் சாதனை படைத்திருக்கிறது தொழுகையை பிழையாக தொழுதவருடைய சம்பவம் தொழுதையை படித்துக் கொடுக்கின்ற நிகழ்வாக மாறுகிறது நசீஹ் மானத்தை வாங்காமல் மரியாதையை போக்காமல் நல்லெண்ணம் கொண்டு நலவு நாடி கற்றுக் கொடுத்தார்கள் சுபோகு தொழுகைக்காக வீட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள் மனைவி ஜோதியா தொழுது விட்டு அந்த இடத்திலே முசல்லாவிலே அமர்ந்து தஸ்பி திக்க ஈடுபட்டு வருகிறார்கள் மனைவி அப்படியே உட்கார்ந்து தஸ்பியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நேரமும் முசல்லாவிலே உட்கார்ந்து தஸ்பி திக்கில் ஈடுபட்டு இருக்கிறார்களா ஆம் யார சூரவா அங்கு மனைவிக்கு நலவு நாடுகிறார்கள் இவ்வளவு நேரமாக செய்த தஸ்பி ஒரு சில திக்கர்கள் மூலம் அடையக்கூடிய ஷார்ட் பீரியடிலே குறுகிய நேரத்துக்குள்ளே பெரும் நன்மைகளை அடையக்கூடிய ஒரு அமலை கற்றுக் கொடுத்து மனைவியுடைய சொன்னார்கள் மனைவியிடம் நான் நான் சென்ற பிறகு நான்கு வசனங்களை மூன்று தடவைகள் சொன்னேன் நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து அமல் செய்த அந்த கூலிக்கு ஈடானது இந்த தஸ்திஹாத்துகளை செய்யுங்கள் இவ்வளவு நேரமாக நீங்கள் இருந்து செய்த திக்க அது ஈடாகும் அன்பானவர்களே ஜெயின பிரதி மனைவி ஒரு கயிறை கட்டி சூழ்நிலை கயிறை கட்டி நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும் அந்த கயிறை பிடித்துக் நிற்க வேண்டும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் என்று சொல்லுவதற்கான கயிறை கட்டியிருந்தார்கள் இது யார் கட்டிய எதற்காக கட்டிய கயிறு இது நின்று வணங்குவதற்கு பிடித்து நீண்ட நேரம் கஷ்டப்பட்டு நிற்பதற்காக உங்களுடைய மனைவி கட்டிய கயிறு அழித்து வழுங்கள் கயிறை நீங்கள் மனைவிக்கு நலம் திரும்பினார்கள் மனைவிக்கு நரவு சொன்னார்கள். உங்களால் உடம்புக்கு சக்திக்கு நீங்கள் அமல் செய்யுங்கள் அதை தாண்டி அன்பானவர்களே இதுதான் முகம் சலா அலி சொல்லம் அவர்கள் என்னுடைய உண்மத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்று இல்லாவிட்டால் உண்மத்துக்கு சிரமம் கஷ்டம் ஏற்படும் என்ற ஒரு பயம் என்னுடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் ஒவ்வொரு முறை ஒது செய்யும் பொழுதும் கட்டாயம் மிஸ்வா செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பேன் கஷ்டம் என்னுடைய உண்மைக்கு மீது அன்பு கொண்டு அதை நான் கட்டாயப்படுத்தவில்லை மிஸ் நமக்கு நலம் விரும்பினார்கள் மா சொலா இந்த புள்ளி சொலா என்னுடைய உமத்திற்கு கஷ்டம் ஏற்படும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகையின் போலதும் மிஸ்வாத் செய்வதை கட்டாயமாக ஏவிருப்பேன் கஷ்டம் ஏற்படும் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு அதை நான் ஏவவில்லை முகமது சொல்லும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பல புள்ளி கொண்டு போகிறேன் ஈமான் இபாதத் தொடுக்கல் வாங்கல் குடும்பம் சமூக வாழ்க்கை அஹ்லாத் இபாதத்திலே சொல்லிவிட்டேன் ஈமாளில் ஒரு நிகழ்வை கொள்கிறேன் யாரை பார்த்தாலும் ஈமாளை படித்துக் கொடுப்பார்கள் சிறியவரோ பெரியவரோ வாலிபரோ எழுதிபோறோ யாரை பார்த்தாலும் ஈமானுடைய பேச்சை அவர்கள் பேசுவார்கள் வாகனத்திலே பின் ஏற்றுக்கொண்டு போகிறார்கள் சிறிய தந்தையுடைய மகன் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதில்ல அவர்களை ஏ செல்லமே ராஜாவே குலாம் என்ற வார்த்தை அரபியிலே செல்லமாக கோப்பிடுவது சின்ன குழந்தையே ராஜாவே உங்களுக்கு சில விடயங்களை கற்றுத் தருகிறேன் விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு சில விடயங்களை கற்றுத் தருகிறேன் கவனமாக நீங்கள் பேரி பாதுகாத்து அதை நீங்கள் பை ஹாட் நீங்கள் அல்லாவுடைய கட்டளைகளை பாதுகாருங்கள் அல்லா உங்களை பாதுகாப்பான் நீங்கள் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்காமல் கடைபிடியுங்கள் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு முன்னால் நீங்கள் காண்பீர்கள் யார் உங்களுக்கு எந்த விதமான நன்மையை செய்ய வேண்டும் இவருக்கு ஏதாவது நடவு செய்ய வேண்டும் என்றும் முழு சமூகமும் ஒன்று சேர்ந்து நலவு செய்ய எத்தனைத்தாலும் அல்லா நாடியதை தவிர எந்த நலவுகளையும் அவர்களால் செய்ய முடியாது முழு சமுதாயமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதி செய்ய நினைத்தாலும் ஆபத்தை ஏற்படுத்த நினைத்தாலும் நாடாமல் எந்த விடயமும் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட முடியாது எனவே எழுதப்பட்ட விதிகள் எல்லாம் எழுதப்பட்ட பேனை மைகள் எல்லாம் காய்ந்து விட்டன என்று அந்த ஈமானை படித்துக் கொடுத்தார்கள் கணியமானுடைய கொடுக்கல் வாங்கல் கொடுக்கல் வாங்கலே முதலாவது விடயம் கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக முகம்மது சலதாசரம் அவர்கள் பசாருக்கு சென்றார்கள் அந்த பயணத்தில்தான் ஒரு மாமூடையிலே கையை போடுகிறார்கள் மா மூடையில கையை போடும் பொழுது உள்ளே ஈரமான மாவ் வெளியிலே காய்ந்த மா என்ன இது வெளியிலே காய்ந்த நல்ல மாவை காட்டி வைத்திருக்கிறீர்கள் உள்ளே ஈரத்தை வைத்திருக்கிறீர்கள் இரவு மழை பெய்தது யார சூழல்லா மலைக்கு நடைந்தது சூழல்லா அதுதான் ஈரம் அதுக்கு மேல காய்ந்ததை போட்டிருக்கிறேன் கண்ணியமானவர்களே இந்த ஹதீசினூடாக நமக்கு ஒரு விடயம் தெரியப்படுகிறது நசீஹத் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து அல்ல துஷ் கலப்படம் ஏமாற்றம் சதிமோசம் அந்த கருத்து தான் இந்த அதிர்ந்து வருகிறது நசிஹத்தில் திஷ் இருக்கும் துரோகம் இருக்கும் கலப்படம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் லைசம் இன்னா மணா எங்களை இப்படி ஏமாற்றி கலப்படம் செய்து வெளியிலே நல்லதை காட்டி பல கரைகளிலே ஷோகேசில் அடுக்கி நல்ல படங்களை ஐந்து படம் கேட்டால் ஒன்று அழுகியதாக இருக்கும் ஒரு கிலோ பழம் வாங்கினால் இருநூறு கிராம் அணுகியதாக இருக்கும் ஏன் காட்டுவது நல்லதை பிச்சரிலே காட்டுவது நல்லதை கஸ்டமருக்கு கொடுப்பது மோசமானதை சொன்னார்கள் இவர்கள் கலப்பணம் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய பட்டியலில் சேர முடியாது அன்பானவர்களே இது கஸ்டமருடைய நலவை நபி அவர்கள் சொல்லதாலே சொல்ல மாதிரி பார்த்தது இந்த அப்துல்லவர்கள் இது ஹதீஸ் நசி ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு ராவி சொன்னார்கள் நபி அவர்களிடம் நேரத்துக்கு நிலைநாட்டுவேன் ஜக்காத்தை கொடுப்பேன் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நலம் விரும்பியாக செயல்படுவேன் என்று நான் நபி அவர்களிடம் வசிய கொடுத்திருக்கிறேன் அந்த ஜரீர் அப்துல்லா அலி அல்லவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வார்களாம் நான் உங்களோட உங்கள் விடயத்திலே விரும்பி மெம்பரிலே கொத்துபா செய்யும் பொழுது சொல்வார்களாம் நான் உங்கள் விடயத்திலே ஒரு நலம் விரும்பி பஜாரிலே பொருட்களை வியாபாரம் செய்யும் பொழுது சொல்வார்களாம் கஸ்டமர்களே உங்களுடைய விடயத்தில் நான் ஒரு நலம் விரும்பி வியாபாரி கஸ்டமராக போய் பொருள் வாங்கும் பொழுது சொல்வார்களாம் வியாபாரிகளே உங்களுடைய நான் நலம் திரும்பி ஒரு தடவை அடிமையை அனுப்பி ஒரு குதிரை வாங்குகிறார்கள் குதிரை அவர் முன்னூறு திருமண தீனர்களுக்கு வாங்கிக் கொண்டு வருகிறார் ஆனால் குதிரையுடைய பருமதி அதை விட கூட எக்ஸ்பென்சிவ் ஆனது குறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே போனர்கள் வியாபாரியிடம் குதிரையை நீங்கள் முன்னூறு திருகத்துக்கு வித்தீர்களா இது விலை கூடுதலான குதிரை அல்லவா இது பெருமதியான குதிரை அல்லவா இதுக்கு நீங்கள் தந்தால் எடுப்பீர்களா அது உங்களுடைய விருப்பம் ஐநூறு தந்தால் எடுப்பீர்களா அறுநூறு தந்தால் எடுப்பீர்களா எழுநூறு திருகங்கள் தந்தால் எடுப்பீர்களா எட்டுநூறு திருகங்கள் தந்தால் எடுப்பீர்களா அது உங்களுடைய விருப்பம் வியாபாரி சொன்னார் எட்டுநூறு திருகங்களை கொடுத்து வாங்கி விட்டு சொன்னார்கள் வந்து இங்கே சொன்னார்கள் இவர் ஒரு கஷ்டத்துக்கு விக்கின்றார் போன்ற எனக்கு விளங்கியது அண்டனம் வருகிறதா ஒரு காணி வருகிறதா ஒரு கஷ்டத்துக்கு விக்கிறார் மகளுடைய திருமணத்தை நடத்த விற்கிறார் ஒரு நோய் ஒபரேஷனுக்கு விக்கிறார் ஒரு பொருள் எயிட் மில்லியனுக்கு விற்க போடப்பட்டிருக்கிறது நன்றாக தெரியும் இது மில்லியன் பெருமதியான ஒரு பொருள் என்று தெரிந்தும் எட்டு மில்லியன் ஒரு மில்லியனை குறைத்து பேசுகின்ற காலம் நீங்கள் கஷ்டத்துக்கு விக்கிறீர்கள் என்று தெரிந்து நான் கூடுதலாக கொடுத்து வாங்குகிறேன் உங்களுக்கு திருப்தி தானே எனக்கு திருப்தி அன்பானவர்களே இதுதான் நலம் விரும்புதல் டிமாண்டான காலங்களிலே டிமாண்டுக்கு வந்திருக்கிறது எவ்வளவு கேட்டாலும் தருவார் அல்லது எவ்வளவுக்கு விட்டாலும் வாங்குவார் விட்டுறோமே விட்டுறோமே நானூத்தி எழுபது ரூபாயுடைய பெட்ரோலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விட்டோமே இது நசிஹத்தா அரிசியை விலை கூடுவதற்காக பதிக்கணோமே பருப்பை பதுக்கினோமே சீனியை பதிக்கணும் சமூகத்துக்கு துரோகம் நினைத்தல் அன்பானவர்களே அதே போன்று இன்னும் ஒரு அழகான நிகழ்வு ஜாம்பியாளிவர்கள் ஒரு பிரயாணத்திலே ஒரு கவலையோடு ஒரு டென்ஷனோடு இருக்கிறார்கள் முகமது கவலையான முகத்தை கண்டு விரும்புகிறார்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அவருடைய பாதையிலே தீனுக்காக எடுத்த கடன்கள் ஆடம்பர கடன் அல்ல என்ஜாய் பண்ணுவதற்காக எடுத்த கடன் அல்ல லக்ஸரியாக வாழ்வதற்கு எடுத்த கடன் அல்ல மார்க்கத்துக்காக தீனுக்காக அந்த கடன் தொல்லை ஒன்பது சகோதரிகள் ஒன்பது குமர குமரகளுடைய குமர காரியம் குமரகாரியமும் கடந்த முகமது எப்படி அந்த இடத்திலே நடந்து கொள்கிறார்கள் பாருங்கள் ஜாபீர் ஒரு பிரயாணத்தில் நடக்கிறது இந்த வாகனத்தை விற்பீர்களா அந்த வாகனம் ஒரு கோவேரிக்கிறது வாகனம் விலகீனமான வாகனம் எந்த அளவு விலகீனம் என்றால் எல்லோரையும் செலுத்திறது மிக ஸ்லோவாக தாமதத்தைச் செல்கிறதுியா அந்த வாங்குவேன் வந்தார்கள் அப்படியா ஜாபீர் பணம் இருந்தது எட்டு ஊக்கியாக்கள் கொடுங்கள் எட்டு ஊக்கியாக்கள் மூன்று ஊக்கியாக்கள் ப்ராஃபிட் வாகனத்தை எடுத்தார்கள் போயிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களிடம் வாங்கி இந்த வாகனத்தை உங்களுக்கே ஹதியா செய்கிறேன் ஏ கந்தியமானவர்களே சும்மா தூக்கி பணத்தை கொடுத்தால் அவருடைய மனதிற்கு ஒரு மாதிரியாக இருக்கும் வியாபாரம் என்ற பெயரில் டீலை முடித்துவிட்டு அந்த அந்த பணம் கொடுத்து வாங்கிய அந்த வாகனத்தை அன்பளிப்பு செய்கிறார்கள் ஏன் கடன் தொல்லை இருக்கிறது குமர காரியம் இருக்கிறது இரண்டு சுமைகளையும் நீக்க நான் என்ன செய்ய முடியும் இவருக்கு உங்களுடைய ஐத்தம்பள தோட்டத்திலே அறுவடை நாள் வருகின்ற பொழுது நீங்கள் அறுவடை செய்ய வேண்டாம் கூப்பிடுங்கள் நான் வந்து அறுவடை செய்வேன் அந்த நாளிலே நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த கடன் உரிமையாளர்களை வர சொல்லுங்கள் போனார்கள் வந்தார்கள் எல்லோரும் வரிசையாக நின்றார்கள் ஈட்டம் படங்களை தன்னுடைய கையால் அள்ளி அள்ளி மரத்திலிருந்து பிரித்து அந்த கடனுக்கு பதிலாக கடனுக்கு எடுத்துச் செல்லுங்கள் கடன் முடிந்து விடுகிறது ஜாபிர் அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் எந்த அறுவடை செய்வோமோ அதில் ஒரு ஈட்டம் படம் கூட குறைந்திருக்கவில்லை எங்களுடைய தேவைகள் நிறைவேறின முகம் வளர்ந்தார்கள் விட்டார்கள் கடனும் ஒரே தடவையோடு நிறைவேறியது குமர காரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிந்தது அன்பானவர்களே வசதி படைத்தவர்களே குமரிகள் கடனாளிகள் சிரமத்துக்குள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற காலம் ஒரு காப்பம் தங்கம் கருத்திலே போட முடியாது என்பதனால் முப்பது நாற்பது வயதை தாண்டி செல்கின்ற எத்தனை குமரிகள் திருமணம் முடிக்காதவர்கள் ஒன்னுரை வீடுகளுக்கு வீடு வீடு இல்லாததனால் குமரகாரியங்கள் தாமதிக்கிறது எத்தனை பேர் கடனாளிகளாக மாறிவிட்டார்கள் இந்த நிகழ்வின் ஊடாக அந்த பகுதியில் கவனம் செலுத்துவோம் அடுத்ததாக சொல்லுகிறேன் கண்ணியமானவர்களே ஒரு யாசகர் யாசிக்கிறார் மொஹாம சலா நடந்து நான் பார்த்தார்கள் கூப்பிட்டார்கள் இங்கே வாருங்கள் யாசிக்கிறீர்கள் பிச்சை தொலை செய்கிறீர்கள் நம்முடைய புழக்க பாசகே உங்களுடைய வீட்டின் இரண்டே இரண்டு பொருட்கள் தான் இருக்கிறது ஒரு கோப்பையும் ஒரு போர்வையும் கொண்டு வாருங்கள் இரண்டையும் என்ன கொண்டு வந்தார் கொடுத்தார்கள் கையில கொடுத்தவுடன் யார் இந்த பொருட்கள் இரண்டையும் வாங்குவது நான் வாங்குகிறேன் ஒருவர் கேட்டார் எவ்வளவு ஒரு திருகம் இல்லை இரண்டு திருகங்கள் கொடுத்து வாங்க தயார் இதே ஒரு திருகம் அதே ஒரு திருகம் நான் தயார் ஒன்று ஒருவர் சொன்னார் வாங்கினார்கள் ஒரு திருகத்தை அவருடைய கையிலே யாசகருடைய விட நடவு நாடுகிறார்கள் ஒரு திருகத்தை கொடுத்து நீங்க செலவுக்கு கொடுங்க உங்களுடைய வீட்டுக்கு மற்ற திருகத்தை ஒரு கோடாளி வாங்கி கொண்டு வாருங்கள் ஒரு கோடரி வாங்கிக் கொண்டு வந்தார் அந்த கோடரி வாங்கிக் கொண்டு வந்து பிடி செய்து பிடியை போட்டு கொடுத்து சொன்னார்கள் நீங்கள் சென்று காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அந்த விறகுக்கு வந்து வந்து விறகு வியாபாரம் செய்து சுய நீங்கள் வாழ்ந்து மரணிப்பது அதே நடைமையை மரணித்து மருமையிலே உங்களுடைய முகத்திலே ஒரு கரும் புள்ளியோடு ஒரு பிளக் மாக்கோடு எழும்புவதை விட சிறந்தது அவர் தொழிலாளியாக மாறினார் சென்றார் இரண்டு வாரங்களுக்கு உங்களை நான் யாசிக்கும் நிலைமைகள் காணக்கூடாது யாசகம் கேட்டு அந்த தொழிலை விட்டு தொழிலாளியாக மாறுகிறார் செல் எம்ப்ளோயாக மாறி அவர் தொழில் செய்து கை நிறைய பணத்தோடு வருகிறார் யாரும் சூழல்ல எனக்கு கோடாளி கோடாளி தந்தீர்கள் தொழில் செய்ய சொன்னீர்கள் பேருக்கு தொழில் தெரியும் இல்லை ஓட்ட தெரியும் ஒரு திரைவில் இருந்தால் குடும்பம் பிழைக்கும் சைக்கல் தெரியும் ஒரு மெஷின் இருந்தால் குடும்பம் பிழைக்கும் மேசன் பாஸ் வேலை தெரியும் அதற்குரிய ஆயுதங்கள் கிடையாது கண்ணியமான நாட்டாமை கரத்தை தள்ள தயார் கரத்தை கிடையாது வடை சுட்டு வியாபாரம் செய்ய தெரியும் வடை வியாபாரம் செய்வதற்கு ஒரு கரத்தை தட்டு கிடையாது ஒவ்வொன்றாக பாருங்கள் சமையல்காரராக இருக்கிறார் அந்த சமையலுக்குரிய சாதனங்கள் கிடையாது ஒவ்வொன்றிலும் ஒரு மனிதரை எப்படி அவரை முன்வற்றுவது அவரை எப்படி சுய தொழிலாளியாக மாற்றுவது இது கண்ணியமான இறுதியாக மூன்று விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரே நிகழ்வுகளை மூன்று விடயம் மூன்று நபர்கள் சென்று குகையிலே அகப்பட்டார்கள் பிரயாணத்திலே விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் மூன்று நபர்கள் புகையை அடைத்துக் வெளியே வர முடியாது தள்ளி வெளியேற முடியாது மூன்று பேரும் ஆலோசனை செய்கிறார்கள் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி மக்களுக்காக செய்த உதவிகளை ஒத்தாசைகளை அமல்களை சொல்லி காட்டி அல்லாவிடம் துவா கேட்போம் ஒருவர் துவா கேட்டார் நான் ஒரு வசதி படைத்தவன் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தார் அவரோடு எனக்கு ஒரு ஒரு வகையான ஒரு மோகம் தகாத முறையில் அடைய வேண்டும் என்று ஒரு ஆசை அவருக்கு ஒரு கஷ்டம் வந்தது பணம் கேட்டு வந்தார் பணத்தை தருவேன் என்னுடைய ஆசைக்கு நீ அடிபணிய வேண்டும் அவள் இக்கட்டான நிலைமையிலே ஏற்றுக்கொண்டாள் நான் பணத்தை கொடுக்கின்ற அந்த அக்ரிமெண்டிலே அந்த பெண்ணோடு தகாத முறையிலே ஈடுபடுவதற்கு தயாராகும் பொழுது அடியானே அல்லாவை பயந்து நீ என்னுடைய கண்ணி தகாத முறையிலே நீ அதை அகற்றிவிடாது அராமான முறையிலே அகற்றிவிடாது அல்லாஹ் உன்னை பயந்து கொள்ளுமாறுடன் பயந்து எலும்பிவிட்டேன் அந்த பணத்தையும் கொடுத்தேன் உனக்காக அந்த பெண்ணுடைய விடயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக கல் கொஞ்சம் மூவ் ஆகியது வெளியே வர முடியாது இரண்டாவது நகர்துவா கேட்டார் எனக்கு இரண்டு பெற்றோர்கள் நான் பால் கறந்து அந்த பாலை கொண்டு வந்து பெற்றோர்களுக்கு முதலாவது கொடுத்து விட்டு நான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் பெற்றோர்களோடு நலம் விரும்பி நடப்பதனுடைய பிரயோசனம் பெற்றோர்கள் ஒரு நாள் தூங்கிவிட்டார்கள் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனம் விரும்பவில்லை பிள்ளைகள் மனைப்பை அழுகிறார்கள் பெற்றோருக்கு கொடுத்து விட்டுதான் பிள்ளைகளுக்கு கொடுப்பதனுடைய வளமையான முறை எலும்பும் முறை பால் கோப்பையோடு நின்றிருந்தேன் பெற்றோர்கள் விழித்தார்கள் பாலை கொடுத்தேன் பிள்ளைகளை கலைக்கு பின்னால் தான் கொடுத்தேன் இதை நான் உனக்காக செய்தேன் பெற்றோர்களுடைய தூக்கத்திலும் பெற்றோர்களுக்கு பணிபுரி செய்தார் பெற்றோர்களுடைய நிலவு நாடு கல் மூவ் ஆகியது வெளியாக முடியவில்லை மூன்றாவது நான் ஒரு பஸ் நான் ஒரு முதலாளி எனக்கு கீழே பல ஸ்டாப்புகள் பல கோழையர்கள் பல அடியாட்கள் பல வேலைக்காரர்கள் ஒருவர் ஒரு நாளுடைய சம்பளத்தை எடுக்காமல் போய்விட்டார் வேலை செய்தார் சம்பளம் எடுக்கவில்லை அவர் நீண்ட காலத்துக்கு பின்னால் வந்தார் ஆனால் அவருடைய பணத்தை சம்பளத்தை எடுத்து நான் பாவிக்கவில்லை என்னுடைய அக்கவுண்டிலே சேர்க்கவில்லை என்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கவில்லை அதை நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் ஒகம் வாங்கி போட்டேன் ஆடு மாடுகள் வாங்கி போட்டேன் அடிமைகளை வாங்கி போட்டேன் ஒரு நாளுடைய கூலி எவ்வளவு இருக்கும் பண்டிகை நீண்ட காலத்துக்கு பின்னால் வந்தால் ஞாபகம் இருக்கிறதா இப்படி நான் உங்களுடைய வேலை செய்தேன் ஒரு நாள் கூலி வாங்காமல் போய்விட்டேன் அதை வாங்கத்தான் வந்தேன் இதோ இந்த ஒட்டக மந்தைகள் ஆட்டு மந்தைகள் இந்த அடிமைகள் எல்லோரும் உன்னுடைய கூலி உன்னுடைய சம்பளம் என்னை நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம் என்னுடைய ஒரு நாள் கூலி தான் கூலி தான் ஒரு நாள் சொல்கிறார் ஒரு ஆடு ஒரு ஒட்டகம் அடிமை எதையும் விட்டு வைக்காமல் எடுத்து சென்றார் அவருக்கு நலவு செய்த இது இந்த அமல் உனக்காக அப்பொழுதுதான் கல் அகன்றது உயிர் பிழைத்து வெளியே வந்தார்கள் கடைசி நிகழ்வினோட இரண்டு மூன்று சிந்தனைகளை முன்வைத்து முடிக்க முதலாளிமார்களே பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் காலம் தெரியும் நேரம் தெரியும் செலவு தெரியும் உங்களுடைய செலவுகளை சிரமமாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய டிரைவருடைய குடும்பம் உங்களுடைய நாட்டாமி உடைய குடும்பம் உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் குடும்பம் உங்களுடைய கடை ஊழியருடைய குடும்பம் உங்களுடைய கேட் கீப்பருடைய குடும்பம் உங்களுடைய சமையல்காருடைய குடும்பம் உங்களுடைய உங்களுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கின்றவருடைய குடும்பங்களும் வாழ வேண்டும் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் எத்தனை பேர் இந்த பொருளாதார நெருக்கடிகளே இருக்கின்ற எரியசியாவது கொடுத்தோம் கொரோனா காலத்தில் எத்தனையோ சம்பளங்கள் எரிய எத்தனையோ மிகுதி கேட்டு கேட்டு விவாதித்தால் அப்படியே விலகிக்கொள்ளுங்கள் என்று விளக்கப்பட்ட பேர் யாருந்தாதாக நினைக்க வேண்டாம் மார்க்க துறையில் இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படி எரியஸோடு விளக்கப்பட்ட எத்தனை இமாம்கள் எத்தனை மசிதிகளுடைய மோதீன்கள் எத்தனை மதரசாக்களுடைய உஸ்தாதிமார்கள் டீச்சர்ஸ் மார்கள் எத்தனையோ தொழில் அதிபர்கள் மேனேஜர் மார்கள் டிரக்டர் மார்கள் எத்தனையோ செக்ரட்டரிமார்கள் எரியஸோடு விளக்கப்பட்டிருக்கிறார்கள் இவருடைய ஒரு நாளுடைய எரிய இன்வெஸ்ட் பண்ணி அதை பல லட்சக்கணக்கிலே பல லட்சம் மடங்கு பெருக்கி கொடுத்தார் வாழ்க்கையில் ஏற்பட்ட உயிராபத்தில் தப்பினார் வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடியிலிருந்து வெளியாகினார் நமக்கும் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்கும் உடனடியில் பிரச்சனை இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் எத்தனை பிரச்சனை இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லே பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டுமா முதலாவது நான் பணிவாகவும் உருக்கமாகவும் வேண்டிக் கொள்கிறேன் இன்று வரும் எங்களிடம் பணிபுரிகின்ற ஒருவருடைய ஒரு ரூபாய் சம்பளம் நெறிய சிறந்தாலும் கொடுக்காவிட்டால் கியாமத்தினாலில் தப்ப முடியாது முகமது சல்லாது ஹதீசோடு முடிக்கிறேன் உங்களில் ஒருவர் பிறருக்கு ஒரு திருகம் கொடுக்க இருக்கும் நிலைமையிலும் மரணிக்க வேண்டாம் லட்சக்கணக்கிலே கோடி கணக்கிலே பிறருக்காக நாங்கள் கொடுக்க இருக்கிறது தைரியமாகவும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனது கண்ணியமானவர்களே பேசுவதற்கு பல விடயங்கள் இருந்தாலும் முக்கியமான தலைப்புகளிலே உள்ளடக்கினேன் மாம கொடுக்கல் வாங்களை சொன்னேன் சமூக வாழ்க்கையை சொன்னேன் அதே போன்ற அகலாக் குணத்தை சொன்னேன் கண்ணியமானவர்களே இந்த தலைப்புகளை ஒவ்வொரு தலைப்பிலும் நலவு நாடுங்கள் நலம் திரும்பியாக செயல்படுங்கள் பிறருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள் பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் யாரும் யாருடனும் ஒற்றுமையாக வாழ முடியாது கணவன் மனைவிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் மனைவி கணவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பெற்றோருக்கு பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலாளிக்கு தொழிலாளிகள் நாம் என்ன செய்ய வேண்டும் தொழிலாளிகளுக்கு முதலாளிகள் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி ஒவ்வொரு துறையிலும் பிறருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அவர்களுடைய உரிமைகளிலே தேடுதலாகவும் பக்குவமாகவும் சீராகவும் பொசிட்டிவாகவும் செயல்படுவதுதான் அன்னஸ் அன்னு எனவே எல்லாம் எல்லா நிலைமைகளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் நலமு நாடி பிறருக்கு ஒத்தாசை பெறுகின்ற தாராள தன்மையோடு பிறரோடு நடந்து கொள்கின்ற பக்குவத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அவ்வா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக மறை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக ஒற்றார் உரையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக நசீஹத் என்று சொல்லக்கூடிய பண்பை நம் ஒரு ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆழமாக பதிய பிறருக்கு நனவுகளே செய்யக்கூடிய நன்மைகளாக மாற்றுவாயாக தூசி அளவும் அணு அளவும் பிறருக்கு தொந்தரவு செய்வதை விட தொந்தரவை நினைப்பதை கூட நம்முடைய உள்ளத்திலே இயலாமல் நம்மை இனி பாதுகாப்பாயாக நாட்டு நடைமைகளை சீராக்குவாயாக பொருளாதார நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக குறைப்பாயாக யாருடைய உள்ளத்தில் என்னென்ன தேவைகள் மறைந்திருக்கின்றனவோ அனைத்து தேவைகளையும் யாரிடத்திலும் தலை குனியாமல் உன்னுடைய குதிரத்தை கொண்டு நிறைவேற்றி தருவாயாக நம்முடைய குமரகாரியங்களை நிறைவேற்றி தருவாயாக நம்முடைய கடன் தொல்லைகளை போக்குவாயாக நம்முடைய நோய்களுக்கு பரிபூர்ணமான ஷிபாவை தருவாயாக நம்முடைய வியாபாரத்தில் தடைகளை நீக்குவாயாக நம்முடைய மசதிகள் மதரசாக்கள் மதஸ்தானங்கள் நம்முடைய சமூகத்துக்கு எதிராக தீர்த்தப்படுகின்ற திட்டங்களை நீ முறியடிப்பாயாக திட்டம் தீட்டக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே நம்மை பற்றி நல்லெண்ணத்தை போடுவாயாக நம்மை பற்றி கௌரவத்தை போடுவாயாக அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக ஹிதாயத் இல்லை என்றிருந்தால் அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டால் நமக்கு ஆறுதலாக இருக்குமோ அப்படி நடந்து கொள்வாயாக ஈ மாடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தண்டருவாயாக